واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد العبد ورسوله اللهم صل على رسولك سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وخليلنا وسندنا ومولانا محمد وبارك وسلم عليه فقد قال الله تعالى في كلامه عزيز الفرقان مجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت الناس يدخلون في دين الله افواجا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ إِنَّهُ كَانَ تَوَّابًا صدق صدق الله الله الله الله العلي العظيم رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم அலமது சலாத்தின் கருணையும் சலாமின் முஹம்மது முஸ்தஃபா அஹ்மதுல் முஸ்தபா சல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் கிளையார்கள் தயாமம் வரை வரக்கூடிய முஸ்லிமான மீனான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றெண்டும் உண்டாவதாக பொழுதுமையை ஜும்மாவுடைய கடுமையை நிறைவேற்ற அல்லாஹுடைய மாளிகையில் அழைத்துக்காக நியர்த்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அன்பின் பெரியவர்களே இஸ்லாமிய சகோதரர்களே வல்லவன் அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீகத்தும் அனசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பான இஸ்லாமிய பெரியவர்களே சகோதரர்களே இறக்கமுள்ள நாயன் சங்கையான ஒரு மாதத்தை தந்து அதில் மூன்றில் இரண்டு பகுதியை கழிக்க கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் பத்தாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருக்கிறான் பத்தாக பல நன்மைகளையும் பல பொக்கிஷங்களையும் மறைத்து வைத்திருக்க கூடிய பத்தாக அல்லாஹ் ஒவ்வொரு ரமதானுடைய கடைசி பத்தையும் ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த உயர்ந்த கடைசி பத்தை முழுமையாக பயனுள்ளதாக கழிக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் அப்படி இந்த பத்தில் ஒழித்து வைத்திருக்கிறான் மறைத்து வைத்திருக்கிறான் சிறப்பம்சங்களை கொதித்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்குவோம் என்றால் கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் அதனை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம் அந்தவர்களே சகோதரர்களே நதியவருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தாலே நபியுடைய வாழ்க்கையில் பல தினங்கள் கலிந்திருக்கிறது பல நாட்கள் மாதங்கள் கடந்திருக்கிறது ஆனால் ரமகான் அதுவும் கடைசி பத்து நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பார்த்தாலும் ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை முறையாக அந்த நபியுடைய கடைசி பத்து அமைந்திருக்கிறது பலமாக்கள் சொல்கிறார்கள் ரமபானுடைய கடைசி பத்தின் முக்கியத்துவம் சிறப்புகள் எண்ணியத்தை விலங்கப்படுத்துவதற்கு ஒராளுடைய வசனம் கடைசரை விட நமக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் நபியவர்கள் அந்த பத்து திணைத்தை கழித்துக் கொண்ட முறை சொல்கிறார்கள் நபியவர்கள் ஒசாத்தாகும் வரைக்கும் கடைசி பத்தை கடைசி பத்து நாளையும் மிக விசேஷமாக மிக கவனமாக நிதானமாக அந்த நாட்களை கடத்தியிருக்கிறார்கள் கழித்திருக்கிறார்கள் இது சம்பந்தமான ஏராளமான அடிஷ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கடைசி பற்றி இருக்கும் அளவுக்கு சொல்வார்கள் நின்று வணங்குவார்கள் பொதுவான காலங்களில் ஆனால் எப்பொழுது ரமதான் வந்துவிட்டதோ நபியோர்களுடைய அமரையை பற்றி யாருக்கும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது மிக கஷ்டம் சிரமம் எடுத்துக்கொண்டு தன்னை சரமப்படுத்திக் கொண்டு அவர்கள் அமல் செய்வதை அமல் சுஹ் வாழ்க்கையில் அமல் செய்யாத ஒரு மனிதரை போல் நபிவர்கள் அமல் செய்வார்கள் யார் முன்பின் பாவங்களில் மன்னிக்கப்பட்ட நபி ரஹ்மத்துல்லின் ஆலமின் அல்லாஹுக்கு நன்றி மிகவும் விருப்பான ஒரு நபி அவர்களுடைய வாழ்க்கை நம்மதான் வாழ்க்கை வாழ்நாள் காலமெல்லாம் கடைசி பற்றி மிகவும் தன்னை சிரமப்படுத்தி அமல் செய்வதில் கழிந்திருக்கிறது அன்பானவர்களே நதியமை இவ்வாறு என்றால் பாவத்திலேயே மூலிகிருக்கக்கூடிய சதாவும் பாவத்தை சிந்திக்கக்கூடிய பாவத்தை பார்க்கக்கூடிய பாவத்தை கேட்கக்கூடிய பாவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நாம் இவ்வளவு செய்ய வேண்டும் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே அப்படிப்பட்ட உயர்ந்த பச்சை அல்லா இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் அடைய இருக்கிறோம் அல்ல நமக்கு தர இருக்கிறான் அவைகளை பிரயோசனம் முறையாக கழிப்பதற்கு நானும் நீங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் அன்பான் அவர்களே அதில் பல அமல்களை அல்லா வைத்திருக்கிறான் கடைசி பச்சையில் பல விதமான அமல்கள் தயாம இல்லை என்ற அமலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் தயாம் என்பதை நின்று வணங்குவது இரவில் நின்று வணங்குவது என்றால் இரவில் கொல்லலாம் ரிகர் செய்யலாம் நல்ல வணக்கங்களில் ஈடுபடலாம் நல்ல விஷயங்களை பேசலாம் கேட்கலாம் இவை அனைத்தும் இரவு வணக்கத்தில் ஒன்று சேர்கிறது வளமாக சொல்லித் தருகிறார்கள் இந்த இரவு உணக்கங்களில் ஆக உயர்ந்த ஆக சிறந்த இரவு உணக்கம் அது தொலகு என்று சொல்கிறார்கள் தொழுகையில் குரான்சிலாவத் இருக்கிறது தொழுகையில் விக்ரதிகாரங்கள் இருக்கிறது தொழுகையில் துவா இருக்கிறது யார் இந்த கடைசி பத்தில் அதிகம் இரவில் நின்று வணங்குவதற்கு முயற்சி பாக்கியசாலிகள் நதியுடைய கடைசி பத்துடைய இரவு காலம் முழுமையாக தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறது சொல்கிறார்கள் நபியவர்களுடைய பத்து காப்பில் இருக்கிறது அந்த அடிப்பில் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சிறந்த பத்து நாளாக இந்த பத்து ஆக வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எவ்வளவு நாள் கலந்து போயிருக்கதே பத்து நாள் ட்ரிப் போயிருக்கலாம் பத்து நாள் ஃபேமிலியோடு பயணம் போயிருக்கலாம் வியாபாரத்துக்காக போயிருக்கலாம் வாழ்க்கையில் பல நாட்கள் நம்மை கடந்து போயிருக்கிறதே அல்லாவிடத்தில் துரா கேட்கோமியா கடந்த பத்து நாட்களில் இந்த வரக்கூடிய இந்த மகானுடைய கடைசி பத்தை எனக்கு ஆக்கி தந்துருவாயாக கட்டாயம் துரா கேட்க வேண்டும் சில புகை சுமார் இந்த கடைசி பத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி பிளான் பண்ணுவார்கள் திட்டம் இந்த கடைசி பச்சை பிரயோசனம் உள்ளதாக நான் இப்படி கழித்துக் கொள்வது என்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் லேசான உற்பத்து கிடையாது அளவுக்கு லேசான உற்பத்து கிடையாது இதை விளங்கிய நம்பியவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள் என்பதே இதன் சிறப்பிற்கு மிகவும் போதுமான ஒன்றாக இருக்கிறது அன்பான பெரியவர்களே சுகோதர்களே இந்த சிறப்புகளை எல்லாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டிதான் இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் அணைந்து கொள்வதற்காக வேண்டிதான் நபியவர்கள் அழகான ஒரு சகோதரர்களே சுண்ண துண்ம ஜோரா நம்மிடமிருந்து விடுபட்டு ஆனால் நபியவர்கள் விடாதோர் ஆமை நம்மிடமிருந்து மறந்து போனாமல் ஆனால் நபியவர்கள் நமக்கு மறக்க வேண்டாம் என்று சொல்லி தந்தோர் அமைச்சர் சகாபாக்கள் போட்டியிட்டு செய்த ஒரு அமல் நமக்கு முன்னாள் வாழ்ந்த சலப்புகள் இதுக்காக வேண்டி காத்திருந்த அமல் ஆனால் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே ஒரு கவலையான ஒரு செய்தி ரமவானுடைய கடைசி பத்தினால் நம்மில் அநேகமான நேர காலங்கள் பஜாரில் தான் கழிந்து கொண்டிருக்கிறது நமக்கும் குடும்பங்களுக்கும் ஷாப்பிங் செய்வதில் கழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்பியவர்கள் விரும்பினார்கள் நம்முடைய கடைசி பத்து நம்முடைய ஒவ்வொரு பகலும் இரவும் அல்லாவுடைய மாளிகையில் அழைத்து இருக்க வேண்டும் என்பதை நம்பியவர்கள் விரும்பினார்கள் அன்பானவர்களே என்ன இருக்குது அத்தி காப்பில என்ன மறைத்து வைத்து இருக்கிறான் அல்லா என்று நாம் யோசித்து பார்த்தால் சுபகான் பாவத்தில் இருக்கக்கூடிய உள்ளத்தை மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு பத்தா அல்லா வைத்து அன்பவர்களே ஒரு நோயாளி குணப்படுத்த கொண்டு போனால் அவரை ட்ரீட்மெண்ட் நடக்கும் பலமா சொல்றாங்க அன்பானவர்களே நாங்கள் எல்லாரும் நோயாளிகள் பயங்கரமான நோய் உள்ளவர்கள் அமரா உள்ளமெல்லாம் நோயில் நிரம்பி இருக்கிறேன் உள்ளத்தே இருக்கக்கூடிய நோய்களை வெளியே கொண்டு வந்தால் நம்மை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி ஒவ்வொருவருக்கும் நோய்கள் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் நோய் என்று சொல்றது உள்ளத்துடைய நோய் அன்பானவர்களே அல்லாஹுடைய அச்சம் கிடையாது அல்லாஹுடைய அல்லாஹின் மீது நம்பிக்கை கிடையாது அல்லாவுடைய வாக்குறுதிகள் கிடையாது இப்படிப்பட்ட நோய்களை கழுவுவதற்குரிய ஒரே ஒரு இடம் அல்லாஹுடைய பள்ளிவாசல் அது ரமதானுடைய மதம் அதிலையும் கடைசி பற்றி அல்லாவுடைய மாளிகைக்குள் ஐசியக்குள்ளால நம்முடைய உள்ளத்தை கல்வி துப்புரவு பண்ணக்கூடிய ஒரு பத்த பத்தான் அன்பர்களே இந்த மாளிகைக்குள்ளால வந்து அல்லாவுடைய குரான அல்லாவுடைய அதுக்காரர்களை நாம் சில அதுக்காரர்களை ஓதி நாம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தல என்றால் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு வேறு இடம் கிடையாது அன்பானவர்களே எப்பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தை பரிசுப்படுத்த போகிறோம் வேறு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்க போது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பத்தாக இந்த கடைசி பத்தையர் ரமதானில் ஆக்கி வைத்திருக்கிறான் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே நபிவர்களே கடைசி வருடம் வசாத்தாவதுக்கு முன்னால் உள்ள கடைசி வருடம் அந்த ரமதானில் நபியவர்கள் இருவது நாள் இடத்துக்காக இருந்தார்கள் ஒவ்வொரு வருடமும் ரமதானில் ஊதுவார்கள் நபியுடைய கடைசி அறமதான் நபியவர்கள் இரண்டு தடவையை முழுமையாக ஊதினார்கள் நாள் முழுமையாக இடத்துக்காக இருந்திருக்கிறார்கள் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே இந்த இடத்துக்காக உண்டாகக்கூடிய ஆக பெரிய அம்சம்தான் தன்னை அல்லாஹுவிடம் முழுமையாக ஒப்படைப்பது உலகத்தில் உள்ள எல்லா கனெக்சனையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தன்னை அல்லாஹோடு ஒப்படைக்க கூடிய ஒரு அமல் தான் இந்த இழத்துக்காக அமல் வேறு சோழி கிடையாது வேற சிந்தனை கிடையாது குடும்பத்துடைய யோசனை சிந்தனை கிடையாது எல்லாவற்றையும் விட்டு விட்டு அல்லாவுடைய மாளிகைக்குள் வந்து தன்னை தொடர்பு படுத்தி நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமலாகத்தான் அல்லாஹ் இந்த இழத்துக்காக தந்திருக்கிறான் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே ஒரு வருடத்தில் சுமார் முன்னூற்று ஐம்பது நாட்களை நாம் துணியாவிலே கழித்திருக்கிறோம் வீட்டில் கழித்திருக்கிறோம் கடை பசார்களில் இருக்கிறோம் எதிர்பார்க்கிற அடியானே இந்த கடைசி பத்தியில் நான் வைத்திருக்கக்கூடிய கூடிய கோடான கோடி நன்மைகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இந்த பத்தையை நான் தந்திருக்கிறேன் அடியான் நீ என்னிடம் வந்து உன்னை நெருக்கிக் ஒரு நேசனாக ஒரு வழியாக உன்னை ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறேன் அடியான இந்த பத்தை பள்ளியில் கழிப்பாயாக இருக்கிறான் இந்த அழைத்து காப்பை இருப்பதன் மூலமாக பலவிதமான நன்மைகளை நாம் அடைய பலவிதமான நன்மைகள் கண்ணுக்கு விளங்கக்கூடிய கண்ணுக்கு விளங்காத பல கோடான கோடி நன்மைகளை நானும் நீங்களும் அடைய பள்ளியில் கடைசி பத்தில் இடத்துக்காக நிற்பதன் மூலமாக அதில் ஒரு சிறப்பு அம்சம் தான் ஒவ்வொரு இரவும் தயாமொழி நெயருடைய பாக்கியத்தை எல்லா தருகிறான் ஒவ்வொரு இரவும் இரவில் நின்று வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லா நமக்கு தருகிறான் அதிலும் விசேஷமாக அன்பானவர்களே எல்லா இரவை வைத்திருக்கிறான் சொல்கிறார்கள் அல்லாஹ் அந்த இரவை ஒற்றைப்படை நாட்களில் வைத்திருக்கிறான் அந்த ஒற்றைப்படை நாட்கள் கடைசி பத்தில் தான் வர இருக்கிறது அன்பானவர்களே எப்படியான் ஒரு நாள் அன்பானவர்களே பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லா அந்த லீலத்தில் பாக்கியத்தை தந்தருவானாக சாதாரண ஒரு இரவில அன்பானவர்கள் மூலமாக லீசம்பந்தமான கிட்டாபுகள் எழுதியிருக்கிறார்கள் சுருக்கமாக பத்து சிறப்புகளை சொல்கிறார்கள் இந்த இரவில் அல்லா சுமார் பத்து விதமான சிறப்பு அம்சங்களை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் அடைந்து கொள் அவர் பள்ளிக்குள்ளால் அவர் இருப்பது ஐபாதத்தில் அவர் எழுப்பது திலாவத்தில் அவர் இருப்பது துணாவில் கட்டாயம் பகலும் இரவும் எழுத்துக்காப்புடைய பள்ளியில் இருக்கிறார் நிச்சயமாக அந்த இரவுடைய சிறப்புகளை அடைந்து கொள்வார்கள் அன்பான பெரியவர்களே சகோதரர்களே என்ன சிறப்பு இருக்கு அந்த இரவுக்கு அல்லாஹ் அந்த இரவு ஏன் சங்கை படுத்தியிருக்கிறான் அந்த லீலத்து இரவு என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் ஏன் சிறப்புகளை உள்ளடங்கியிருக்கிறது அந்த இரவில் அல்லாஹ் இறக்கி வைத்தான் நுசூல் ஹொரான் அல்லாஹல் மஹ்பூத் லவ் மஹ்பூத் இருந்த அல்லா செமா உத் துன்யா வானத்திற்கு அந்த லீலத்து இரவில்தான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் அன்பான பெரியவர்களே சோகர்களே குரான் இறங்கிய நமக்கு வழிகாட்டுவதற்காக நம்முடைய நேர்வழிக்காக உலகத்திற்கும் இருக்கும் என்றால் அது கிசாபுல்லா அல்லாஹுடைய வேதம் இறங்கிய அது சிறப்பான ஒரு இரவு அன்பானவர்களே அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு சொல்றாங்க அது என்ன சிறப்புண்டாள் ஒரு மனிதர் அந்த நாள்ல அமல் செய்வதே ஒரு மனிதர் அந்த நாள்ல அல்லாவை நெருங்குவதே எண்பத்தி வருடமும் நாலு மாதமும் அமல் செய்வதை விட சிறப்பானது அன்பானவர்களே நாங்க யாரும் எண்பத்தி மூணு வருடம் வாழப்போவது கிடையாது காலம் வாழ்ந்து வருகிறோம் ஒவ்வொரு வருடமும் எண்பத்தி வருடம் நான்கு மாதங்களை விட அதிகப்படியான அமல் செய்யக்கூடிய அமல் செய்த நன்மைகள் அல்லா ஒரு இரவில் நமக்கு தருகிறான் இறக்கம் நாயன் சந்தர்ப்பத்தை தருகிறான் அந்த லீலத்து அதனுடைய இரவில் அல்லாஹ் எண்பத்தி மூணு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அமல் செய்யக்கூடிய பாக்கிட்டு நிலைமை அல்ல நமக்கு தந்திருக்கிறான் மூன்றாவது அல்லாஹ் அந்த இரவை சங்கையான இரவாகி வைத்திருக்கிறான் முபாரகா அல்லா பரானி முபாரா இது படக்கச் செய்யப்பட்ட இரவு இரவுன் மாதங்களை சிறந்த இரவு அது பறக்க செய்யப்பட்ட அல்லாஹ் அந்த இரவை ஆக்கி வைத்திருக்கிறான் அந்த இரவில் மலக்குமார்கள் உலகத்துக்கு வருகை தருகிறார்கள் மலக்குமார்கள் தலைவர் ஜிபிரி அலி சலாத்து அவர்களும் உலகத்துக்கு வருகை தருகிறார்கள் உலகத்தில் நம்முடைய பழக்க வழக்கத்தில் ஒரு பிரயாண கூட்டம் டெலிகேஷன் வராங்க ஆனால் அதுக்கு அமீர் வர அதுக்கு பொறுப்படா அந்த கூட்டத்துக்கு மகத்துவம் குறைவாகத்தான் இருக்கும் உலகத்துக்கு இல்லாத இருக்கிறாங்க இரவு மலக்குமார்கள் அந்த இரவில் வந்து அழமாக்கள் சொல்கிறார்கள் ஏன் தெரியுமா வருகிறார்கள் அந்த நாளுடைய பதக்கத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள் அன்பானவர்களே மலக்குமார்கள் வரக்கூடிய இரவாக இருக்கிறது அந்த நாளில் லயிலதுல் கத்ருடைய நாலிலே salam saanda mana nalavugal ullanaalaaga allahu naale aakki vittirukaraan salaamun salaamun iya hatta iya hatta mathlaai fajar anda leylatul qadrudeya naali saanda mana ullangaluk amidhi kudukka poodiya nalavugalai kuithu koodi or irava allahu anda leylatul qadrudey iravai aakki vittirukaraan anda naaludeya serappanbanavargale anda naale or vardathikkuya or vardathikkuya mudivai allahu ملق مارحلك إرائكي وإكران فيها يفرق كل أمرين حكيم ليلة القدر الديرو الله لاحب المحفوظ ليرند عند وردتي قرية تلیوان وديئيงالي اللہ ملق مارحلك عربية إرائكي وإكران نمودي وديئيงال تلیو پڑکوڑي ورنالاها اللہ عند ليلة القدر ديرو إرائكي وإكران سعدارن ورناليلة عند ليلة القدر ديرو ليلة المغفرة مغفرت ديرو பாவங்களை பாவங்கள் மன்னிக்கப்பட கூடிய இரவோ நபி அவர்கள் சொன்னார்கள் من قام رمضان من قام ليله القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبي யா ليله القدر يرவை நின்று வணங்குகறார்களோ அல்லாஹ்வுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துவிடுகிறான் அது லயிலத்துல் மஃஃஃபரா பாவங்கள் மன்னிக்கப்பட கூடிய இரவாக அல்லாஹ் லயிலத்துல் கத்ருடைய இரவை வைத்திருக்கிறான் கதருடைய இரவுடைய சைரை அடைந்து கொள்ளவில்லையோ அவர் முழுமையான சைரையும் அவருக்கு அடைந்து கொள்ளாமல் போய்விட்டார் மண் சூரிமா யார் இதை கிடைக்கப்பெறாமல் இருக்கிறார்களோ அவர்கள் முழு நலவையும் சொல்லித்தையுடைய இரவாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த சிறப்புடைய இன்னொரு அம்சம் தான் அன்பானவர்களே அல்லாஹ் வரைக்கும் இதன் சிறப்பை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சிறிய அமைப்பில் ஒவ்வொரு உள்ளமும் பதியப்பட வேண்டும் அமைப்பில் அல்லாஹ் ஒரு சூராவையே குரானில் இறக்கி வைத்திருக்கிறான் அன்பானவர்களே கதிர் என்ற சூரா وما கேள்வியாக கேட்கிறான் அல்லாகவே ஒரு கேள்வியாக கேட்டதுக்குரிய பதிலையும் தருகிறான் அல்லா இந்த சூராவை இறக்கி எங்கள் உள்ளத்துல பதிவு செய்து இது உள்ளத்துல பதியப்படனும் இது சிறப்புகள் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சூறாவை அல்லாஹ் வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான் அன்பானவர்களே இப்படிப்பட்ட இரவை அடைந்து கொள்வதற்கு முடியும் நாம் அந்த பள்ளியில் அழைத்து காக்கூடிய அமல்கள் இருப்போம் என்றால் அன்பானவர்களே என்ன இந்த அமலுக்கு சிறப்பு இருக்குது வாழ்க்கையில பாவத்தோட மாட்டி இருக்கிறோம் பிரச்சனையோட மாட்டி இருக்கிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாவத்துல முகுத்தலாவாக மாட்டிப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நான் எப்படிப்பட்ட மோசமானவன் நான் எப்படிப்பட்ட அநியாயக்காரன் என்பதை அவரவருக்கு தான் தெரியும் அநியாயத்துக்கும் நாங்க செய்யற அல்லாவுக்கும் மாற்றமான விஷயங்களுக்கும் அல்லா அடையாளமாக ஏதும் நம்முடைய உடம்புல வச்சிருந்தால் நம்முடைய முகத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க நம்மை யாரும் பார்க்க முடியாத காரணம் அவ்வளவு தூரம் முகம் கருத்து போயிருக்கும் அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் பாவத்தை மன்னிக்க வைத்திருக்கிறான்வர்களே அல்லாத்திரம் வைத்திருக்கிறான் சகோதரர்களே இந்த மிகப்பெரிய இந்த கடைசி பத்திருக்கக்கூடிய லேலத்தில் அடைந்து கொள்ள முடியும் இன்ஷா அல்லா நாம் பள்ளியில் நம்முடைய காலத்தை நேரத்தை செலவழிப்போம் செலவழிப்போம் என்றால் அல்லா அல்லாவுடன் நெருக்கமாக அல்லா வைத்திருக்கிறான் அன்பானவர்களே எங்கு இருக்கிறோம் அல்லாவுடைய மாளிகையில் இருக்கிறோம் அது எப்படியான ஒரு இடம் மலக்கு மார்கள் வரக்கூடிய இடம் சகீன இறங்கக்கூடிய இடம் நலவுகள் இருக்கக்கூடிய இடம் பாவத்துடைய சூழல் கிடையாது மனிதமக்கூடிய சிந்தனை கிடையாது எல்லாவற்றையும் துண்டித்து வந்து அல்லாஹிடம் உனக்கு மாற்றம் செய்து ஒரு அநியாயக்காரன் வந்திருக்கிறேன் இதோ யா அல்லா உன்னிடத்தில் என்னை ஒப்படைக்கிறேன் மனிதனாக ஒரு முச்சகையாக ஒரு வழியாக என்னை ஆக்கி தருவாயாக என்று படைத்த ரப்பிடம் தன்னை சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு அமலாக அல்லா நமக்கு இழத்தி காப்பை தந்திருக்கிறான் அன்பானவர்களே வேலை சோழியோட அல்லாஹ நெருங்க முடியாது வியாபாரம் தொழில் தொடரோட மாட்டிக்கொண்டு இந்த அமல்களை நாம் செய்ய முடியாது அமலுதான் இந்த இடத்துக்காக நவியவர்கள் ஒரு கூடாரம் அடித்து இருப்பாங்க பள்ளிக்குள்ளால கூடாரத்துக்குள்ள போயிடுவாங்க அல்லாஹோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அதனாலதான் கடீசம் வந்து இருக்குது இனத்துக்காக ஒரு ஏற்பாடு செய்யணும் அது ஒரு ஏற்பாடு மக்கள் வந்து போகக்கூடிய சச்சல் இல்லாத மக்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு இடமாக அந்த இடத்தை ஆக்கி நமக்கு சொல்லித்தாராங்க அன்பான பெரியவர்களே சோதரர்களே இது கடைசி பற்றி இது வாழ்க்கையில நாம் பொக்கிஷமாக காண வேண்டிய ஒரு பற்றி முன்னாள் செலவுகள் இப்படிதான் பார்த்திருக்கிறார்கள் சொல்றாங்க இந்த கடைசி பத்து வந்துட்டா இந்த மசாலா சொல்றது ஓதி கொடுக்கிறது முசாலா செய்யறது மக்களுக்கு பயான் செய்யறது இதெல்லாம் நான் விட்டுட்டு நான் நீண்ட கூடாரத்துக்குள்ள போய் அல்லாவ நெருங்கறதுக்கு ஆரம்பிப்பேன் கொரான் திலாவத்துக்கு ஆரம்பிப்பேன் இது மசாலாவுடைய பச்சல்ல இது அல்லாவ நெருங்குவதுக்குரிய பத்து சொல்வார்கள் அன்பானவர்களே அடைஞ்சு கொள்வாங்க ஆடைகள் அணிந்த வண்ணம் இந்த இரவர் சங்க செய்யறதுக்காக வேண்டி அவர்கள் நேரத்தோட சப்புகளை வந்து அன்பான பெரியவர்களே யார் பள்ளியில் இடத்துக்காக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பாக்கிய தள்ளா தகஜுதுடைய பாக்கியம் முதலாவது கிடைக்கும் நடு நிசையில் எழும்பி ஜமாத்தாக இருக்கிறோம் பள்ளியில மூன்று மணிக்கு ரெண்டு மணிக்கு நடு நிசையில் எழுப்புறோம் அல்லாஹ் இடத்துல கை ஏந்துறோம்யா அல்லா இதோ உன்னுடைய அடியான் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் பாவத்தோட வந்திருக்கிறேன் நீயோ பாவத்தை வெளியே வர முடியாமத்தில் மாட்டிருக்கிறேன் கல்விய பாவத்துடைய முசீபத்தில் மாட்டிருக்கிறேன் ஒட்டியுடைய முசீபத்தில் மாட்டியிருக்கிறேன் பொய்யுடைய முசீபத்தில் மாட்டிருக்கிறேன் கலர்வதற்குரிய வழி தெரியாமல் இருக்கிறேன் என்னை வெளியாக்குவாயா என்று அல்லாவிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லது காப்பில் தருகிறான் அன்பானவர்களே முன்பின் சுண்ணத்துகளை சந்தர்ப்பத்தை ஒரு சந்தர்ப்பத்தை அல்லது காப்பில் தருகிறான் கடையில் இருந்தால் கேட்க முடியாது வியாபாரத்தில் இருந்தால் கேட்க முடியாது தொழில் துறவுகள் இருந்தால் கேட்க முடியாது யார் நேரத்தை ஒதுக்கி அல்லாவுடைய மாளிகையில் அதானை அமலில் கொடுக்கிறான் அன்பானவர்களே இந்த சிறப்பை விளங்கியவர்கள் தான் அதுக்காக நீ போட்டார்கள் நபிவர்கள் இரண்டு வார்த்தைகள் நமக்கு சொல்லி தந்தார்கள் கடிசி கடைசி பற்றி லேலத்தில் கதரை அடைந்து கொள்வதில் போட்டி போடுங்கள் முயற்சி பண்ணுங்கள் கூடுதலான கவனம் செலுத்துங்கள் இதில் நான் கடைசி பத்திலே இருக்கிறேன் இது கடைசி பத்து இது ஒற்றைப்படை நாளில் இருக்கிறேன் அல்லா இந்த ஒற்றைப்படை நாளில் கதருடைய இரவை வைத்திருக்கிறான் அது இருபத்தி ஒன்றாக இருக்கலாம் இருபத்தி மூன்றாக இருக்கலாம் இருபத்தி ஐந்தாக இருக்கலாம் இருபத்தி ஏழாக இருக்கலாம் இருபத்தி ஒன்பதாக இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த இரவை அல்லா இதில் மறைத்து வைத்திருக்கிறான் மறைத்து வைத்திருப்பதும் இதில் ஒரு அல்லாவுடைய ரக்மத்த அருளாக இருக்குது இதை நான் கடைசி பத்து நிற்கிறேன் என்ற சிந்தனை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும் நம் பள்ளதான் தெளிக்கணும் நான் கடைசி பத்து இடத்துக்காப்பை அல்லாவுக்காக வேண்டி கடைசி பத்து இடத்துக்கா இருக்கிறேன் என்று நீய செய்தி நாம் இருவது மெகுறிவுடைய பள்ளியில் துறக்கணும் ஆக சிறந்ததே பெருநாளையும் தொழுது விட்டு வீட்டுக்கு போறது அன்பானவர்களே இது அவர்கள் இது யாருக்கு முடியுமோ அவர்கள் செய்வதற்கு முயற்சிக்கணும் முழுமையாக தன்னுடைய வெட்டி படுக்கையோடு இருபதாம் நோம்புடைய மகிழ்வுக்கு பள்ளிக்குள் நுழைந்தவர் செவ்வானுடைய பெற கண்டவுடன் பெருநாளை தொழுது விட்டு இது ஆக ஏற்றமான நபியருடைய வழிமுறையாக ஒரு தனிப்பெரும் சுண்ணத்தாக இருக்கிறது இல்ல இதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது இதுக்குரிய ஒரு முறையில் அவர் வேலைக்கு போகணும் தொழிலுக்கு போகணும் என்றால் முடிய வரைக்கும் முழுமையான அநேகமான நேரங்களில் பள்ளியில் கழிப்பதற்கு முயற்சியனும் அவர் காலையில் பள்ளியில் வேலைக்கு போகலாம் வேலை தரத்திலிருந்து பள்ளிக்கு திரும்பி வரலாம் வரக்கூடிய நேரம் சொல்லி தருகிறாங்க நான் இந்த பத்து நாளையும் இப்படியான ஒரு இடத்துக்காக்க முறையில் இருக்கிறேன் என்று நீய துவைத்துக் கொண்டு பள்ளியில் இடத்துக்காக்க இருப்பதை சேவையை தவிர வெளியே போகாமல் வேலைக்கு போகக்கூடியவர் வேலைக்கு சென்றவுடன் முடியவரை அவசரமாக பள்ளியில் வந்து அந்த எனக்கு காக்கூடிய அமலில் நாம் சேர்ந்து கொள்வது இதற்கும் நன்மை கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அவர்கள் முயற்சி பண்ணுவோம் குடும்பங்களோடு மசூரா பண்ணுவோம் தொழில் துறையோடு மசூரா பண்ணுவோம் கடையில் இருக்கக்கூடிய பஸ்ஸோடு மசூரா பண்ணுவோம் வாழ்க்கையில முன்னூத்தி நாள் உங்களோட கடையில தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு பத்து நாள் சீசனுடைய காலம் வியாபார சீசனவர்களே சம்பாதிக்கக்கூடிய சீசன் இதுல நாங்களுடைய ஏற்பாடுகள் ஏனைய ஏற்பாடுகளை முன்னாலேயே ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு கடைசி பத்திரத்தை தயார் செய்யறதுக்கு அதனுடைய ஒரு சீசனாக நாம் மாற்றிக்கொள்வோம் என்றால் இதை விட பாக்கி சாலைகள் உலகத்தில் இருக்க முடியாது குடும்பத்தார சூறாக்கள் செய்து கொள்வோம் பர்ச்சேசிங் எல்லாம் ஆரம்பத்திலேயே பண்ணிக்கொள்வோம் யாரெல்லாம் அதுக்கு ஏற்பாடுகளை செய்யவில்லையோ இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருக்கிறேன் அவசரமான ஏற்பாடுகளை செய்துட்டு முடிய முழுமையான நேரங்களை அடுத்து காப்பில் கணிப்பதற்கு முயற்சி செய்வோம் நபியவர்கள் அமல் வர்கள் ஆர்வம் ஊற்றி இந்த அமலின் மூலமாக கடைசி பத்தினால் அல்லாவுடைய மாளிகைக்குள் எல்லா வெளி தொடர்பையும் துண்டித்து அல்லாவோடு இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் வைத்திருக்கிறான் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்திருக்கிறான் எனவே கண்ணி மாணவர்களே மீதமாக இருக்கக்கூடிய ஒரு சில நாட்கள் அல்லாவிடத்தில் நம்மை ஒப்படைப்போம் அல்லாவிடத்தில் நம் சொல்லுவோம் அல்லா மன்னிக்க கூடியவன் அன்பானவர்களே எல்லா பாவத்தையும் அளவு பாவம் ஏழு வானத்துடைய அளவு பாவம் ஏழு பூமி அளவு பாவம் அன்பானவர்களே கோடான கோடி மக்கள் உலகத்தில் வந்தவர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் வர இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருடைய பாவத்தை ஒன்று சேர்த்தாலும் அல்லா உம் அல்லா உன்னுடைய உன்னுடைய பாவம் என்னுடைய பாவங்களை விட பெரியது யா அல்லா விஷாலமானது அல்லாஹ் ாய் நீ விரும்புகிறாய் எங்களை யாரும் நிராசையாக தேவையில்ல அல்லாவுடைய கதவு திறந்து இருக்கிறது அல்லாடத்தை கையேந்து அல்லாஹ் கடைசி பச்சை முழுமையான கழிக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களின் சேத்தருள்வானாக அல்லாஹ் லைலத்தில் கதுடைய சிறப்பை நமக்கு தந்தர் அந்த இரவை அமல்களில் கழிக்க கூடிய மக்களாக நம்மை ஆக்கியா கடைசி பத்தைத்த காப்பிரத்திற்குரிய சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தருவாயா உன்னை உன்னை நெருங்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியவாயாக உன்னுடைய நேஷனாக நம்மை உன் பக்கம் அழைத்துக் கொள்வாயாக உன்னுடைய ரஹமத்தை நமக்கு தந்தருவாயாக தந்தருவாயாக சிறந்த ரமதானாக இந்த ரமதானை ஆக்கை தந்திருவாயா வாழ்க்கையில் கழித்த சிறந்த பத்து நாட்கள் பத்து நாளாக இந்த வரக்கூடிய கடைசி பத்தி நமக்கு ஆக்கை தந்தருவாயா